சச்சிந்தோோத்ப்பாத்ய விநா சுமோ நாட ஆரீரிணம் தம் விக்கீயாத்மேன பிங்க மேலும் சொல்கிறாள் தன்னைத்தானே நொந்துண்டா இப்போ இந்த நொந்துக்கிற விஷயத்தை விட்டுவிட்டா இப்போ ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறேன் இதுவரைக்கும் செல்ஃப் கிரிட்டிசிசம் தன்னைத்தானே இகழ்ந்துண்டா எப்படி வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேன் இப்படி காம சுகத்துக்கு வசப்பட்டு அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் வசப்பட்டு என் உடம்பையே வீணாக்கி இந்த ஜென்மாவையே வீணாக்கி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட பிங்களா இப்போ சொல்கிற ரொம்ப பாசிட்டிவாக சரி போனது போயிட்டு போகிறது இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அயம் ச ஷரீரினாம் சுகிருத்து பிரஷ்டதமகா ஆத்மா இந்த பகவான் இருக்காரு அயம் சயம் சனு சொல்கிற போது அவளே அனுபவித்து சொல்கிற மாதிரி சொல்கிற அயங்கிறது எங்கேயோ தூரத்தில் இருக்கிற பகவான் இல்லை என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கார் அந்த பகவான் அந்த பகவான் அயம் ச அச்சுதா எத்தனை சூழ்நிலையில் என்னெல்லாம் மாறினாலும் மாறாத ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய அயம் ச அச்சுதா அச்சுத ஷரீரினாம் ஷரீரத்தை உடைய ஜீவர்கள் ஷரீரம் ஷரீரி ஷரீரத்தை உடைய ஜீவர்களுக்கெல்லாம் சுகுறுத்து ரொம்ப ரொம்ப நண்பனாக இருக்கார் அதாவது நல்லதையே செய்கிறார் பிரேஷ்ட தமாக பிரேஷ்டமகான்னு சொன்னால் இந்த ஜீவர்களுக்கு பிரியத்துக்கு முழுமையான அன்புக்குரியவராக இருக்கிறார் அதாவது இறைவனும் உயிர்களை உயிருக்குயிராக நேசிக்கிறார் பிரேஷ்ட தமஹா இந்த தமஹா போட்டிருக்கு பிரியகா பிரியா பிரியகா பிரேயான் பிரேஷ்டா பிரியகாங்கிறது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் பிரேயான் பிரேஷ்டகாங்கிறது சூப்பர்லேட்டிவ் அதுலேயும் பிரேஷ்ட தமஹான்னு வேறு இன்னொரு டிகிரி கூட்டுற அதாவது அன்புன்னு சொன்னால் இந்த நம்ம மன நம்மளுடைய உயிருக்கு உயிராக இருக்கிறவன் இறைவனை தவிர ஒன்றும் கிடையாது ஆண்டவன் அன்பே வடிவாக உயிர்களோடு பின்னி பிணைந்திருக்கிறான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் சுருத்துஷ்டமா அவ்வளோ பிரியமாகவும் இருக்கார் நாதஹா தலைவனாகவும் இருக்கார் இந்த உயிர் மாத்திரம் அவன்கிட்ட சரணாகதி பண்ணி எடுத்தேன்னா அவனை சரியான வழியில் கொண்டு போய் போடுறார் ஆத்மா ஆத்மாவாகவும் இருக்கிறார் ஆஹா ஜீவர்களுக்கு ஆத்மஸ்வரூபமாக இருக்கார் அனு ஆத்மா அந்த தன்னுணர்வு இவனுக்கு நான் இருக்கேங்கிறதே ஈஸ்வரன் இருக்கிறதுனால தான் இவனுக்கு இருப்பு இருக்கு ஈஸ்வர அஸ்தித்வம் ஜீவ அஸ்தித்வம் நான் இருக்கிறேன் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் வேண்டாம் ஏன்னா நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு நான் இருக்கேங்கிறதுனால தான் கடவுளும் இருக்கார் நான் இருக்கேனா இல்லையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை காரணம் என்னென்னா கடவுள்தான் நான் நான் தான் கடவுள் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது அப்போ நாத்தனாகவும் இருக்கார் இந்த பகவான் இருக்காரே இந்த பகவான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உயிருக்குயிரான நண்பனாகவும் மிக மிக அன்புக்குரியவராகவும் தலைவனாகவும் ஆத்மாவாகவுமே இருக்கிறார் ஞானீத்து ஆத்மைவ மேமதம்னர் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் அப்பேற்பட்ட ஆத்மாவும் இருக்கார் நான் என்ன பண்ண போகிறேன் இனிமேல் இந்த வெளியிலெல்லாம் பிரவர்த்திக்க போகிறதில்ல என்னுடைய உள்ளத்தில் என்றைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய அந்த பகவானை தம் அவரை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன் ஆத்மாவை அவருக்கு கொடுத்துட போகிறேன் என்னன்னா அவருக்கு வித்துற போகிறேங்கிறார் அகம் ஆத்மனா விக்கிரீய என்னுடைய ஆத்மாவையே அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட போகிறேன் கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா பிரம்மா அக்னா வப்பரே இருக்கு ஸ்நான மந்திரமே இப்படி தான் நாம் குளிக்கிறபோது என்ன சொல்கிறோம்னா என்னை நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் செய்கிறேன் நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்நானமே பண்ணுறோம் அது மாதிரி இந்த பிங்களா என்ன சொல்கிறாள் என்னோடய ஆத்மாவையே பகவானுக்கு நான் வித்துடுவேன் வித்துடுவேனா என்ன அர்த்தம் சமர்ப்பணம் பண்ணிடுவேன் ஆத்மாவினால் என்னோடய ஆத்மாவை கொடுத்து பகவானோட ஆத்மா விலைக்கு வாங்கிவிடுவேணும் அப்படி அர்த்தம் சுவாரஸ்யமாக சொல்கிறார் என்னுடைய ஜீவ என்னை நான் கொடுத்துடுவேன் பகவானுக்கு பகவானை நான் வாங்கி நிடுவேன் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தென்னை அப்படின்னு மாணிக்க வாச்சகர் சொன்ன மாதிரி வாங்கிடுவேன் வாங்கிட்டு எப்படி இருப்பேன்னா எப்படி வந்து மகாவிஷ்ணு கூடவே லக்ஷ்மி சந்தோஷமாக இருக்காளோ அப்படி நான் இந்த பகவானுடைய சந்தோஷமாக இருப்பேங்கிறேன் யசா ரமா அனேன ரமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சம்ஸ்கிருத பதங்களெல்லாம் எப்படி மகாலட்சுமி பகவானோட அச்சுதனோட சேர்ந்து ஆனந்தமாக இருக்காளோ அப்படி நானும் இந்த பகவானோட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாள் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இதை நாமளும் பிரார்த்தனை மாதிரி சொல்லலாம் நம்மளே நமக்குள்ளே சொல்லிக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம் சுகிருப்பிரேஷ்ட தமோநாத்த ஆத்மாச்சாயம் ஷரீரிடம் தம்